பின்பு எங்களிடம் வந்து இந்த நேரத்தில் இந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள் இந்த நேரத்தில் இந்த தொழுகையை தொழுங்கள் நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் அதான் கூறட்டும் உங்களில் அதிகமாக குரு ஆணை மனநம் செய்தவர் இமாம நின்று தொழுகை நடத்தட்டும் என்று கூறினார் ஆதாரம் ஷஹிகுல் புகாரி மக்காவின் வெற்றி பல மாற்றங்களை நிகழ்த்தியது இஸ்லாமுக்கு கண்ணியம் வழங்கி அரபியர்களை அதற்கு பணிய வைத்தது என்பதை மேற்கூறிய நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக தபு போருக்கு பின் இந்த நிலை மேலும் முன்னேறியது ஆகவேதான் ஹிஜ்ரி ஒன்பது பத்து ஆகிய ஆண்டுகளில் மதினாவை நோக்கி ஒன்றன்பின் ஒன்றாக குழுக்கள் வரத் தொடங்கின மக்கள் அல்லாஹுவின் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள் மக்காவை மீட்க சென்ற போது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடன் பத்தாயிரம் வீரர்கள் இருந்தார்கள் ஆனால் மக்கா வெற்றிக்குப் பின் தபு போருக்கு சென்றபோது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடன் முப்பதாயிரம் வீரர்கள் இருந்தார்கள் தபுப் போர் முடிந்து நபிசுவல்லாஹூ அலிவஸ்லம் ஹஜ்ஜுக்காக மக்கா பயணமான போது முஸ்லீம்களின் ஒரு கடலே அவர்களுடன் இருந்தது அதாவது தஸ்பீக் தக்பீர் தஹ்லீல் முழக்கங்கள் வின்னை முட்ட ஒரு லட்சம் அல்லது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் நபித்தோழர்கள் நபிசுல்லாஹாஹ் அலைவசலம் அவர்களை புடைசூழ சென்றார்கள் குழுக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் இக்காலகட்டத்தில் நபிசுல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களை சந்தித்தன என குறிப்பிட்டுள்ளார்கள்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 இக்குழுவினர் இரு பிரிவினராக நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களை சந்தித்துள்ளார்கள் ஒரு பிரிவினர் ஹிஜிரி ஐந்து அல்லது முன்பு மதினா வந்தனர் இவர்களில் முன்கீத் இவன் ஹையான் என்பவர் வியாபார நிமித்தமாக மதினா வந்து போய்கொண்டிருந்தார் நபிசுல்லாஹ்ஹாஹ் அலைவசல்லம் மக்காவிலிருந்து மதினா ஹிஜ்ரத் செய்த பின்பு வியாபார வேலையாக மதினா வந்த முன்கீத் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் வருகையை அறிந்து அவர்களிடம் சென்று இஸ்லாமை தழுவினார் பின்னர் தமது சமூகத்தாருக்காக நபிசுல்லாஹ் அலைவசல்லம் தந்த கடிதத்தை எடுத்துச் தன் சமூகத்தாரிடம் கொடுக்கவே அவர்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள்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 ரெண்டாவது குழு இக்காலகட்டத்தில் வந்தது இதில் நாற்பது பேர்கள் இருந்தார்கள் ஜாரூத் இப்னா அலா அப்தி என்ற கிறிஸ்தவரும் இருந்தார் இவரும் இஸ்லாமை ஏற்று சிறந்த முஸ்லீமாக திகழ்ந்தார் ஆதாரம் ஷாரஹு சஹீ முஸ்லீம் ஃபதவுல் பாரி ரெண்டாவது தவுஸ் குழுவினர் இவர்கள் இஜ்ரி ஏழாம் ஆண்டு தொடக்கத்தில் மதினா வந்த நேரத்தில் நபிசல்லா ஹுலைவாஸ்லம் கைபர் போருக்குச் சென்றிருந்தார்கள் நபிசுல்லாஹாஹ்ஹாஹாஹ் அலைவசம் மக்காவில் இருந்தபோதே தவுஸ் சமூகத்தைச் சார்ந்த துஃபைல் இப்னா அம்ர் என்பவர் இஸ்லாமியற்ற சம்பவத்தை முன்னரே கூறியிருக்கிறோம் இவர் மக்காவிலிருந்து சென்றபோது தனது சமூகத்தாரை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார் அவர்கள் ஏற்க தயங்கினார்கள் இதனால் கோபத்துடன் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் திரும்பி வந்த இவர் அல்லாஹுவின் தூதரே தௌஸ் சமூகத்தாரை சபித்து விடுங்கள் என்று கூறினார் நபிசுல்லாஹாஹ் அலைவாஸ்லம் அல்லாஹுவே தவு சமூகத்தாருக்கு நேர் வழிகாட்டு என துவா செய்தார்கள்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 அவரது முக்கிய தலம் மகான் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஷாம் நாட்டு பகுதிகளாகும் ஹிஜ்ரி எட்டு முக்தா போரில் முஸ்லிம்கள் ரோமர்களை எதிர்த்து துணிவுடன் போராடினார்கள் முஸ்லிம்களின் இந்த வீரதீரத்தையும் மன உறுதியையும் பார்த்து ஆச்சரியமடைந்து இஸ்லாமால் அவர் கவரப்பட்டார்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 ஹிஜிர் எட்டில் ஜிஹ்ரானாவிலிருந்து ஹுனைன் போர் முடிந்து நபிசுல்லா அலைவாஸ்லம் மதினா திரும்பிய பின் இக்குழுவினர் வந்தார்கள் இதன் விவரம் என்னவென்றால் யமன் தேசத்தில் சுதா கிளையினர் வசிக்கும் பகுதிக்கு செல்லுமாறு நபி சொல்லல்லா அலைவாஸ்லம் நானூறு வீரர்களை அனுப்பினார்கள் இவர்கள் கனாத் பள்ளத்தாக்குடைய முற்பகுதியில் தங்கினார்கள் முஸ்லிம்களின் வருகை அறிந்த சுதா சமூகத்தை சார்ந்த ஜியாத் இம் ஹாரிஸ் என்பவர் நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களிடம் விரைந்து வந்து அல்லாஹுவின் தூதரே நான் எனக்கு பின்னால் இருக்கும் எனது சமூகத்தார் சார்பாக வந்துள்ளேன் நான் என் சமூகத்தாருக்கு பொறுப்பேற்று கொள்கிறேன் தங்களுடைய படையை திரும்ப அழைத்து கொள்ளுங்கள் என்று கூறினார் நபிசுலல்லாஹ் அலைவசலம் தங்களது படையை திரும்ப அழைத்து கொண்டார்கள் ஜியாத் தமது சமூகத்தாரிடம் வந்து நபி அவர்களை சந்திப்பதற்கு ஆர்வம் முட்டினார் அவர்களில் பதினைந்து நபர்கள் தயாராகி நபி அவர்களை சந்திக்க மதினா வந்தார்கள் நபிசுல்லா அலைவாஸ்லம் அந்த மக்களுக்கு இஸ்லாமை எடுத்துக்கூற அவர்களும் முஸ்லீமானார்கள் அதன்பின் தமது சமூகத்தாரிடம் வந்து இஸ்லாமிய அழைப்புப் பணி மேற்கொண்டதால் அந்த மக்களில் பலர் முஸ்லீம்களாயினர் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் இறுதி ஹஜ்ஜுக்காக வந்தபோது அவர்களில் நூறு பேர்கள் நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள் ஐந்தாவது காவ் இவ்னு ஜுகைர் வருகை அரபியரின் பிரபலமான கவி குடும்பத்தில் பிறந்தவரான இவரும் புகழ்பெற்ற கவிஞராக திகழ்ந்தார் இவர் நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களை தன் கவிகள் மூலம் காயப்படுத்தி கொண்டிருந்தார் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் ஹிஜ்ரி எட்டில் தாய் போர் முடிந்து மதினா திரும்பிய பின் காவ் இப்னு ஜுகைருக்கு அவரது சகோதரர் ஃபுஜைர் இப்னு ஜுகைர் கடிதம் ஒன்று எழுதினார் அதில் தன்னை இகழ்ந்து கவிபாடி நோவினை தந்த பலரை மக்காவில் நபிசல்லாஹ் அலைவஸ்லம் கொன்றுவிட்டார்கள் நபி அவர்களை இகழ்ந்து வந்த குறைஷிகளில் பலர் தப்பித்தோம் பிழைத்தோம் என பல இடங்களுக்கு வெருண்டோடினார்கள் உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் நபி அவர்களிடம் உடனே செல் மன்னிப்பு கோரி வருபவரை நபி சொல்லலா அலைவாஸ்லம் கொல்ல மாட்டார்கள் அவ்வாறு இல்லையென்றால் நீ பாதுகாப்பான இடத்திற்கு சென்று என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்கு காப் பதில் எழுத அதற்கு சகோதரர் பதில் தர இவ்வாறு கடிதத் தொடர்பு இருந்து கொண்டிருந்தது காப் தனது சகோதரரின் கடிதங்களான நெருக்கடியை உணர்ந்தார் அவருக்கு உயிர் மீது பயம் வந்தது உடனே மதினா சென்று ஜுகைனா உள்ள ஒருவரிடம் விருந்தாளியாக தங்கினார் அவருடன் சென்று சுபூக தொழுகை நிறைவேற்றிய பின் அவரது ஆலோசனை கிணங்க நபிசல்லா அலைவசல்லம் அவர்களிடம் சென்றமர்ந்து தனது கரத்தை நபி அவர்களின் கரத்துடன் வைத்து பேசினார் நபி அவர்களுக்கு இவர் யார் என்பது தெரியாது அல்லாஹுவின் தூதரே காப் இப்னு ஜுபேர் உங்களிடம் பாதுகாப்பு தேடி அவர் தனது தவறுகளுக்காக வருந்தி மன்னிப்பு கோரி இஸ்லாமியும் ஏற்றுக்கொண்டு விட்டார் நான் அவரை அழைத்து வந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார் நபி சொல்லலாஹாஹ் அலைவாஸ்லம் ஆம் தாராளமாக ஏற்றுக்கொள்வேன் என்றார்கள் அல்லாஹுவின் தூதரே நான் தான் அந்த காப் என்று கூறினார் கூறியதுதான் தாமதம் அவர் மீது வேகமாக பாய்ந்து அவரை பிடித்து கொண்டு அல்லாஹின் தூதரே ஆணையிடுங்கள் இவரின் தலையை கொய்து விடுகிறேன் என்று அன்சாரிகளில் ஒருவர் கூறினார் ஆனால் நபிசல்லாஹ் அலைவஸ்லம் நீங்கள் அவ்வாறு செய்ய அவரை விட்டுவிடுங்கள் அவர் திருந்தி தான் செய்து தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வந்துள்ளார் என கூறினார்கள் அதனால் மனங்குளிர்ந்த காப் நபிசுல்லா அலைவசலம் அவர்களுக்கு முன் சில கவிதைகளை படித்தார் சுஹாது பிரிந்து விட்டால் இன்னும் என் உள்ளம் நிலைகுலைந்து சுய நினை விழந்து கைதியாய் அவள் பின் அலைகிறது இதை காப்பாற்ற முடியவில்லையே என்று ஆரம்பித்து அல்லாகுவின் தூதர் என்னை எச்சரித்தார்கள் என எனக்கு தகவல் வந்தது அல்லாகவின் தூதரிடம் மன்னிப்பை நான் விரும்புகிறேன் சற்று நில்லுங்கள் நல்லுறைகளும் விளக்கங்களும் நிறைந்த குரு எனும் வெகுமதியை வழங்கியவன் உங்களுக்கு நல்வழி காட்டியுள்ளான் கோல் மூட்டுவோர் பேச்சால் என்னை நீங்கள் தண்டித்து விடாதீர்கள்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 தன்னை கொல்ல வந்த அன்சாரிகளைப் பற்றி சற்று குத்தலாக கவி படித்தார் அன்சாரிகளைப் பற்றி அவர் கூறியது என்னவென்றால் ஈட்டிகள் காவலுடன் அழகு ஆண் ஒட்டகங்கள் நடப்பது போல் குறைஷிகள் நடைபோடுகின்றனர் கருங்குட்டையர்களோ பயந்து விரண்டோடினர் இது மதினாவாசிகளை குறித்து கேலி செய்தது ஆனால் இஸ்லாமிய தழுவி மார்க்கத்தில் உறுதியானவுடன் அன்சாரிகளின் சிறப்புகளையும் உயர்வுகளையும் தெரிந்து கொண்டு தான் செய்த தவறுக்காக வருந்தினார்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 தாங்கள் யார் என அவர்களிடம் கேட்கப்பட்ட போது நாங்கள் உத்ரா சமூகத்தவர் குசையின் தாய் வழி சகோதரர்கள் குஜா மற்றும் பக்கர் வம்சத்தாரை மக்காவிலிருந்து வெளியேற்றுவதில் குசைக்கு உதவி செய்தவர்கள் எங்களுக்கு உங்களுடன் உறவும் இரத்தபந்தமும் இருக்கின்றன என பதில் கூறினார்கள் மிக்க கண்ணியத்துடன் அவர்களை நபி சொல்லா ஹலைவஸ்லம் அவர்கள் வரவேற்று அதிவிரைவில் ஷாம் நாடு வெற்றி கொள்ளப்படும் என்ற நற்செய்தீனையும் குறி கேட்க கூடாது அறியாமை கால வழக்கப்படி அறுத்து பலியிடக்கூடாது என்றும் கூறினார்கள் அவர்களும் இஸ்லாமிய மனம் உவந்து ஏற்று பல நாட்கள் தங்கியிருந்து பின்னர் தங்களது ஊர்களுக்கு திரும்பினார்கள் ஏழாவது பலி குழுவினர் இந்த குழுவினர் ஹிஜ்ரி ஒன்பதில் ரபியுல் அவ்வல் மாதம் மதினா வந்து மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் இவர்களின் தலைவர் அபுல் உபைப் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் விருந்தோம்பல் செய்வதற்கு நன்மை நற்கூலி கிடைக்குமா என்று கேட்டார் ஆம் செல்வந்தர்களாயினும் அல்லது ஏழைகளாயினும் சரியே நீங்கள் புரியும் ஒவ்வொரு நற்காரியங்களும் நன்மை தரக்கூடியதே என பதில் சொன்னார்கள் விருந்தோவலின் கால அளவு எவ்வளவு என அபுல் உபைப் கேட்டபோது நாட்கள் என நபி சொல்லலா அலைவஸ்லம் பதில் கூறினார்கள்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 ஹிஜிரி எட்டில் துல்ககாத மாதம் நபிசுல்லா அலைவாஸ்லம் தாயிஃப் போர் முடிந்து மதினா திரும்பும் வழியில் இவர்களின் தலைவர் உர்வா இப்னு மசூத் சகஃபி நபிசுலல்லா அலைவாஸ்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாமை தழுவினார் தான் தலைவர் என்பதாலும் தனது பேச்சை மக்கள் கேட்டு நடக்கிறார்கள் என்பதாலும் தன்னை மக்கள் தங்கள் வீட்டு கன்னிப்பெண்களை விட அதிகம் நேசிக்கிறார்கள் என்பதாலும் தான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்களை அழைத்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றெண்ணி தனது சமூகத்தார இஸ்லாமிற்கு அழைத்தார்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 அவர்களில் உஸ்மான் இப்னா அபுல் ஆஸ் சகஃபி என்பவரும் இருந்தார் அவர்தான் அவர்களின் மிகச்சிறிய வயதுடையவர் அவர்கள் மதினா வந்தவுடன் பள்ளியின் ஓரத்தில் அவர்கள் தங்குவதற்காக கூடாரம் ஒன்றை நபி சொல்லலா அலைவாஸ்லம் அமைத்து தந்தார்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்கவும் மக்கள் தொழுவதை பார்த்து கற்றுக்கொள்ளவும் அவர்களை பள்ளியிலேயே தங்க வைத்தார்கள் இவர்கள் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடமும் அவ்வப்போது வந்து போய்க் கொண்டிருந்தார்கள் இக்குழு தலைவர் நபியவர்களிடம் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்த பத்திரம் எழுதி தர வேண்டும்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 பணிந்து விடுவதை தவிர வேறு வழி இல்லாததால் நபி அவர்களிடம் வந்து லாத் சிலையை நாங்கள் உடைக்க மாட்டோம் நீங்கள் உடைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இஸ்லாமி ஏற்றுக்கொண்டார்கள் நபிசுல்லாஹாஹ் அலைவாஸ்லம் அவர்களும் அதனை ஒத்துக்கொண்டார்கள் இந்த அடிப்படையில் அவர்களுக்கு நபிசுல்லாஹ் அலிவஸ்லம் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு வயதில் குறைந்த உஸ்மான் இம் அபுல் ஆசையை தலைவராக நியமித்தார்கள் ஏனென்றால் அவர் மார்க்கத்தை அறிவதிலும் குர் ஓதுவதிலும் மிக்க விளங்கினார் அந்த குழுவினர் காலையில் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் வரும்போது தங்களது பொருட்களை பாதுகாப்பதற்கு உஸ்மானை கூடாரத்தில் விட்டுவிட்டு வந்துவிடுவார்கள் மதிய நேரத்தில் குழுவினர் ஓய்வெடுக்க கூடாரத்திற்கு வந்த பின்பு இவர் நபியவர்களிடம் சென்று குர்ஆனையும் மார்க்கத்தையும் கற்றுக்கொள்வார் அந்த நேரம் நபியவர்களும் உறங்கிக் கொண்டிருந்தால் அபுபுக்கரிடம் சென்று கற்பார் அவர் தமது கூட்டத்தினருக்கு மிகுந்த நன்மைக்குரியவராக விளங்கினார்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 போரை தவிர வேறு கதி கிடையாது என்று நபி சொல்லலாஹ் அலிவ்ஸ்லம் கூறியதாக அக்குழுவினர் கூறினார்கள் இதனை கேட்ட சகிப் கிளையினருக்கும் சினம் தலைக்கேறியது நாமும் போருக்கு தயாராவோம் என்று கூறி 2-3 நாட்களாக போருக்கான ஆயத்தம் செய்தார்கள் இந்த நிலையில் அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தினான் அவர்களோ தூதுக்குழுவினரை அழைத்து நீங்கள் திரும்பவும் அவரிடம் செல்லுங்கள் அதாவது நபியிடம் செல்லுங்கள் அவர் கூரும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் அந்த குழுவினர் அப்போது உண்மை நிலையை விவரித்தார்கள் அதனை கேட்டு சகீப் கூட்டத்தார் மிக சந்தோஷமாக இஸ்லாமில் இணைந்தார்கள் லாத்தை உடைப்பதற்காக நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் தங்களின் தோழர்கள் பலரை காலித் இப்னு வலித் ரொதியல்லாஹ் வான்கு தலைமையில் அனுப்பினார்கள் இந்த குழுவில் இடம்பெற்ற முஹீரா இவ்னு ஷுஃபா ரொதயல்லாஹ் வான்கு ஒரு கோடரியை எடுத்து நான் இப்பொழுது சக்கீஃப் கிளையினரால் உங்களை சிரிப்பில் ஆழ்த்துகிறேன் பாருங்கள் என்று கூறி லாத் சிலை இருந்த பீடத்தை இடித்துவிட்டு தானாக வேண்டுமென்றே கீழே விழுந்தார்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 பீடங்களைத் தோண்டி அங்கிருந்த செல்வங்களை அள்ளிக்கொண்டு காளிதல்லாஹ் வன்கு தலைமையில் முஸ்லிம்கள் நபி அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் இந்த நிகழ்ச்சி சகீப் கிளையினருக்கு பெரும் திகைப்பை ஏற்படுத்தியது இந்த வெற்றிக்காக நபி சொல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அல்லாஹுவை புகழ்ந்து துதி பின்னர் தோழர்கள் கொண்ட கனிமா பொருட்களை அவர்களுக்கு பங்கு வைத்துக் கொடுத்தார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாத் இப்னு ஹிஷாம் ஒன்பதாவது யமன் நாட்டு அரசர்களின் கடிதங்கள் நபிசல்லாஹ் அலைவசலம் தபுக் போரிலிருந்து மதினா வந்த பின் யமன்நாட்டு ஹிமியர் பகுதி அரசர்களின் கடிதம் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு வந்தது அந்த அரசர்களின் பெயர்கள் வருமாறு ஒன்று அல் ஹாரிஸ் இப்னு அப்துல் குலால் ரெண்டு நுஐம் இப்னு அப்து குலால் மூன்று நுக்மான் நான்கு ஹைலு தீரு ஐன் ஐந்து ஹம்தான் ஆறு இவர்கள் மாலிக் இப் முர்ரா ரஹாவியை நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் அனுப்பி நாங்கள் இணை வைத்தலையும் விட்டு விலகி இஸ்லாமை ஏற்றோம் என்று தெரிவித்தார்கள் நபி சொல்லாஹ் அலிஹஹி வசல்லம் அந்த அரசர்களின் இஸ்லாமிய வருகையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் அதில் முஸ்லீம்களின் சலுகைகள் அவர்களின் கடமைகள் முதலியவற்றை விவரித்தார்கள் ஒப்பந்தக்காரர்கள் ஜிஸ்யாவரியை முறையாக செலுத்தும் வரை அல்லாஹுடைய அவனது தூதருடைய பாதுகாவல் உண்டு என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் முஹாதிப் ஜபல் ரஜியல்லாஹ் வன்கு தலைமையில் தம் தோழர்களை மார்க்கு கல்வி பணிக்காக அந்த மக்களிடம் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அனுப்பி வைத்தார்கள் மேலும் யமனின் மேற்புறத்தில் உள்ள அத்னும் பகுதியிலுள்ள சுகூன் சகாசிக் என்ற இரு ஊர்களுக்கு இடையிலுள்ள இடங்களுக்கும் பொறுப்பாளியாக்கினார்கள் முத் அவர்கள் நீதிபதியாகவும் தலைமை இராணுவ அதிகாரியாகவும் ஜக்காத் ஜிஸ்யா ஆகியவற்றை வசூல் செய்யும் அதிகாரியாகவும் மக்களுக்கு தொழுகை நடத்தும் இமாமாகவும் தலைசிறந்து விளங்கினார்கள் அபு மூசா அஷ் அரியை யமனின் கீழ்ப்புறத்தில் உள்ள ஜுபைத் மஹ்ரப் ஜமா சாஹில் ஆகிய பகுதிகளுக்கு பொறுப்பாளியாக்கினார்கள் நீங்கள் இருவரும் எளிமையாக்குங்கள் கடினமாக்காதீர்கள் நற்செய்தி சொல்லுங்கள் வெறுப்பூட்டாதீர்கள் இணக்கமாக இருங்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் என நபி சொல்லுள்ளாஹ் அலைவசல்லம் அழகிய அறிவுரை கூறி அனுப்பினார்கள் நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் மரணிக்கும் வரை முஹாது ரது அல்லாஹ் வான்ஹு யமனிலேயே தங்கிவிட்டார்கள் அபு மூசா அஷ் அரி ரல்லாஹ் நபி அவர்களுடன் இறுதி ஹஜ்ஜில் கலந்து கொண்டார்கள் பத்தாவது ஹம்தான் குழுவினர் நபி சொல்லுல்லாஹ் அலைவாஸ்லம் தபூக் போரிலிருந்து திரும்பிய பின்பு இக்குழுவினர் நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்களிடம் வந்தார்கள் இவர்கள் கேட்டதை நபி அவர்கள் எழுதி கொடுத்தார்கள் அவர்களுக்கு மாலிக் இவ்வளோ நமத் ரதியுல்லாஹ் வன்பு என்பவரை தலைவராக்கினார்கள் மேலும் ஹம்தான் கிளையினரில் யாரெல்லாம் முஸ்லீம் அவர்களுக்கும் இவரையே பொறுப்பாளியாக்கினார்கள் ஹம்தான் கிளையில் முஸ்லீம் ஆகாதவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்புப் பணி செய்வதற்காக நபி சொல்லாஹ் அலை வசல்லம் காலித் பின் வலீதை அனுப்பி வைத்தார்கள் அவருடைய ஆறு மாத உழைப்பில் ஒருவர் கூட முஸ்லீமாகவில்லை இதை அறிந்த நபி சொதல்லாஹ் அலை வசல்லம் அலி அபு தாலிபை அந்த பணிக்காக அனுப்பி காலிதை திரும்ப அழைத்து கொண்டார்கள் மேலும் ஹம்தான் கிளையாருக்கு படித்து காண்பிப்பதற்காக கடிதம் ஒன்றை கொடுத்து அலி ரஜ் கான்கு அந்த கடிதத்தை அவர்கள் முன்னிலையில் படித்து காட்டியே இஸ்லாமிய அழைப்புப் பணி செய்தார்கள் அல்லாஹுவின் அருளால் அந்த மக்கள் அனைவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த நற்செய்தியை நபிசதுல்லாஹாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு அலிரதிய அன்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தினார்கள் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் இந்த செய்தியை செவியற்று சஜிதா செய்து பிறகு தலையை உயர்த்தி சலாமுன் அலா ஹம்தான் ஹம்தான் கிளையனருக்கு ஈடற்றம் உண்டாகட்டும் என இருமுறை வேண்டினார்கள் பதினொன்றாவது ஃபஜாரா குழுவினர் நபிசல்லாஹ் அலேவாஸ்லம் தபூக்கிலிருந்து திரும்பிய பின் ஹிஜ்ரி ஒன்பதில் இவர்கள் வந்தார்கள்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 வாடி போயிருக்கும் நீ படைத்த ஊரை உயிர்ப்பி அல்லாகவே எங்களை காப்பாற்றும்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 அவர்களில் மூவர் நஜ்ரான் மக்களுக்கு பிரதிநிதிகளாக இருந்தார்கள் ஒன்று அப்துல் மசீஹ் இவர் அந்த மக்களின் ஆட்சியாளராகவும் தீர்ப்பளிப்பவராகவும் இருப்பார் இவரை மக்கள் ஆஹிப் என அழைத்தார்கள் ரெண்டாவது ஐஹம் அல்லது ஷுரஹ்பீல் இவர் அரசியல் மற்றும் கலாச்சார காரியங்களை நிறைவேற்றி வந்தார் இவரை மக்கள் சயீத் என அழைத்தார்கள் மூன்றாவது அபு ஹாரிசா இவ்னா அல் இவர் மத ரீதியான ஆன்மீக ரீதியான காரியங்களை கொண்டிருந்தார் இவரை மக்கள் அஸ்கஃப் என அழைத்தார்கள் இவர்கள் நபிசுல்லாஹ் அலேவாஸ்லாம் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த நேரத்தில் நபிசுல்லாஹாஹ் அலேவஸ்லம் குர்ஆனை ஓதி காண்பித்து இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஈசா அலி சொல்லாத் வஸ்லாம் பற்றி விசாரித்தார்கள் அன்றைய தினம் நபிசுல்லா அலே வஸ்லம் பதில் கூறாமல் அல்லாஹுவின் வகையை எதிர்பார்த்து தாமதித்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பின்வரும் வசனத்தை இறக்கினான்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 மறுநாள் காலை அந்த மக்கள் நபி அவர்களிடம் வந்தார்கள் அல்லாஹ் தனக்கு இறக்கிய வசனங்களின் வெளிச்சத்தில் ஈசாவைப் பற்றி தெளிவாக விளக்கினார்கள் இன்றைய தினம் நன்றாக யோசித்துக் கொள்ள அனுமதி வழங்கினார்கள் ஆனால் அந்த மக்கள் ஈசா அலஹுசல்லாத்து வஸ்லாம் விஷயத்தில் நபி சொல்லாஹூ அலையை வஸ்லம் கூறுவதை ஏற்க மறுத்துவிட்டார்கள் மறுநாள் காலை நபி அவர்களை சந்திக்க வந்த இவர்களை நபி சல்லாஹூ அலைவாஸ்லம் வாருங்கள் அசத்தியத்தில் இருப்பவரை அல்லாஹ் அழித்துவிட பிரார்த்தனை செய்வோம் என்று அழைத்தார்கள் நபி சல்லாஹ் அலையை வஸ்லம் ஒரு போர்வையில் ஹசன் ஹுசேன் உதய அல்லாஹ் இருவரையும் சேர்த்து ஃபாத்திமா ரதி அல்லா ஹன்கா நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் நடந்து வந்தார்கள் நபிசுலாஹ் அலைவாஸ்லம் உறுதியாக இருப்பதைக் கண்ட அவர்கள் தனியே தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள்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 அந்த சமூகத்தில் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது சயீத் ஆக்கிப் ரதுல்லாஹ் வான்கும் இருவரும் நஜ்ரான் சென்ற பிறகு இஸ்லாமை ஏற்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் நபி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் ஜக்காத் மற்றும் ஜிஸ்யாவை வசூலிக்க நஜ்ரானுக்கு அலியை அனுப்பியிருக்கின்றார்கள் ஜக்காத் முஸ்லீம்களிடம் மட்டுமே வசூலிக்கப்படும் என்பதால் நஜ்ரானில் இஸ்லாம் பரவியுள்ளது என்பதை அறிய முடிகிறது ஆதாரம் ஃபத் உல் ஜாதுல் மகாது பதிமூன்றாவது பனு ஹனீஃபா குழுவினர் இக்கிளையைச் சேர்ந்த பதினேழு நபர்கள் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு நபி சொல்லா அலிவசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் இவர்களின் பொய்யன் முசைலமாவும் ஒருவன் இவனது முழு பெயர் முசைலமா இவனு சுமாமா இவனு கபீர் இவனு ஹபீப் இவனு ஹாரிஸ் என்பதாகும் ஆதாரம் ஃபத் உல் பாரி இந்த குழுவினர் அன்சாரி ஒருவர் வீட்டில் தங்கி அங்கிருந்து நபியவர்களை சந்திக்க வந்தார்கள் அனைவரும் இஸ்லாமை தழுவினார்கள் ஆனால் முசைலமான் நபியை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பதை பற்றி மட்டும் பலவிதமான கருத்துகள் உள்ளன இவற்றை ஆராய்ந்தால் கீழ்க்காணும் முடிவுக்கு வரலாம் இவனிடம் பதவி மோகமும் அகம்பாவமும் இருந்ததால் குழுவுடன் வந்து நபிசுல்லா ஹலே வசல்லம் அவர்களை சந்திக்காமல் தனியாகச் சந்தித்தான் இவனை தங்களது நேசனாக மாற்ற நபிசுல்லா ஹலை வசல்லம் சொல்லாலும் செயலாலும் அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள் அது எவ்வித பலனையும் தராததால் அவனிடம் கடுமையாக நடந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு நபி சொல்லலாஹ்ஹாஹ் ஹலைவசல்லம் ஒரு கனவு கண்டிருந்தார்கள் அதில் பூமியில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு அதிலிருந்து தங்கக் ரெண்டு தங்களது கைக்குள் வருவதாக பார்த்தார்கள் இது அவர்களுக்கு மன அளித்தது மறைவில் அந்த இரண்டையும் ஊதிவிடுங்கள் என அறிவிக்கப்படவே நபி சொல்லாஹ் ஹலைவசல்லம் ஊதிவிட்டார்கள் அது காணாமல் போய்விட்டது தனக்கு பின் ரெண்டு பொய்யர்கள் வருவார்கள் என இந்த கனவுக்கு நபி சொல்லாஹ் ஹலைவசல்லம் விளக்கம் கூறினார்கள் நபி அவர்களிடம் முசைலமா கண்ணிய குறைவாக நடந்து கொண்டு முகம்மது தனக்கு பின் அதிகாரத்தை எனக்கு வழங்கினால் அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி வந்தான் நபி சொல்லாஹூ அலை வசல்லம் கரத்தில் ஒரு பேரித்த அட்டையுடன் அவன் இருந்த இடத்திற்கு சென்றார்கள் சாபீத் இப்னு ஹைஸ் இப்னு ஷம்மாஸ் என்பவரும் நபி சொல்லுல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடன் இருந்தார் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் முசைலமாவிடம் சிறிதினர் உரையாடினார்கள்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 இந்த நிகழ்ச்சிக்கு பின் நடந்ததை இப்னு மசூத் ரதி அல்லாஹ் விவரிக்கின்றார்கள் இப்னு நவ்வாஹா இப்னு உசால் என்ற முசைலமாவின் ரெண்டு தூதர்கள் நபிசல்லாஹூ அலைவசலம் அவர்களிடம் வந்தார்கள் நான் அல்லஹாவின் தூதர் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் மொழிகிறீர்களா என்று நபிசல்லாஹ் அலிவஸ்லம் கேட்க நாங்கள் முசைலமாவையே அல்லாஹாவின் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த இருவரும் கூறினார்கள் நான் அல்லஹவையும் அவனது தூதரையும் நம்புகிறேன் தூதுவர்களை கொல்லும் வழக்கம் எனக்கு இருந்தால் உங்கள் இருவரையும் கொன்றிருப்பேன் என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கூறினார்கள் ஆதாரம் முஸ்னத் அகமது மிஷ்காத் இவன் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு தன்னை நபி என்று வாதிட்டான் நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்களின் மரணத்திற்கு பின்பு அபுபக்கர் உதயல்லாஹ் வணிக அவர்கள் இவனையும் இவனது தோழர்களையும் ஒழிப்பதற்காக யமாமா நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள் அந்த படையில் ஹம்சா ரதையுல்லாஹ் ஒன் அவர்களை கொன்ற வக்ஷீர் ரதையல்லாஹ் வான்கு இடம்பெற்றிருந்தார் அவர்தான் பொய்யன் முசைலாமாவை கொன்றொழித்தார் நபி என்று தன்னை வாதிட்ட மற்றொருவன் அஸ்மத் அனசி இவனும் யமன்வாசியே இவனை கொள்வதற்காக நபி சொல்லாஹ் அலை வசல்லம் ஃபைரோஸ் அதியுல்லாஹ் ஹன்வு என்ற தனது தோழர் ஒருவரை அனுப்பினார்கள் அவனது தலையை அவர் கொய்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் இந்த நிகழ்ச்சி நபி சொல்லாஹ்ஹாஹ் அலிவசல்லம் மரணத்திற்கு ஒருநாள் முன்பு நடைபெற்றது அல்லாஹ் இந்த செய்தியை மூலமாக நபி அவர்களுக்கு அறிவித்து தந்துவிட்டான் நபி பின் அபுபக்கர் ரஜியுல்லா ஹான்கு கலிஃபாவான போது ஃபைரோஸ் ரஜியல்லா ஹான்ஹு மதினா வந்தடைந்தார் ஆதாரம் பாரி பதினான்காவது பனு ஆமிர் இவ்னு சஹா குழுவினர் இந்த குழுவினரில் அல்லாஹுவின் எதிரி ஆமிர் இவனு துஃபேல் என்பவனும் லபீதின் தாய்வழி சகோதரன் அர்பத் இவ்னு கைஸ் காலித் இவ்னு ஜாஃபர் ஜபார் இவ்னு அஸ்லம் ஆகியோரும் இருந்தனர் இவர்கள் இந்த கூட்டத்தின் தலைவர்களாகவும் அதே சமயம் விஷமிகளாகவும் இருந்தார்கள் இதிலுள்ள ஆமீர் என்பவன்தான் நபித்தோழர்களை மோசடி செய்து பிர் மவுனா என்ற கிணற்று கொலை செய்தவன் இந்த குழுவினர் மதினா வரும் வழியில் அவர்களில் ஆமீரும் அற்பதும் நபி சலாஹ் அலைவாசல்லம் அவர்களை கொள்வதற்கு சதித்திட்டம் தீட்டினார்கள் இந்த குழுவினர் நபி அவர்களிடம் வந்தார்கள் ஆமீர் பேச்சு கொடுத்தான்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 பதினாறாவது தை குளுவினர் இந்த குளுவில் ஜெய்த் அல் கைல் என்பவரும் இருந்தார் இந்த குழுவினர் வந்தபோது நபி சொல்லல்லா அலேவஸ்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அழகிய முறையில் எடுத்துக்கூற அனைவரும் முஸ்லிமானார்கள் ஒருவரை பற்றி என்னிடம் உயர்வாக பேசப்படும்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 ஏழு கவுலான் எட்டு முஹாரிப் பனு பனுஹாரிஸ் இப்னு காப் 10 காமித் 11 பனுல் முன்தபிக் 12 சலாமான் 13 பனு அப்ஸ் 14 முஜைனா 15 முராத் பதினாறு ஜுபைத் பதினேழு கிந்தா 18 து முர்ரா 19 கஸான் 20 பனு ஈஷ் 21 ஒன்று நகா இந்த குழுவினர் ஹிஜ்ரி பதினொன்றில் மொஹர்ரம் மாதம் நடுவில் வந்தார்கள் இந்த குழுவில் 200 நபர்கள் இருந்தார்கள் இதுவே நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்களை சந்தித்த குழுக்களில் இறுதியான குழுவாகும் மேற்கூறிய குழுக்களில் பெரும்பாலானவை ஹிஜ்ரி ஒன்பது பத்தில் வந்தவை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 அவர்கள் தர்மத்திற்காக செய்யும் செலவை நஷ்டம் என்று கருதி நீங்கள் காலச்சக்கரத்தில் சிக்கி கஷ்டத்திற்குள்ளாகி விடுவதை எதிர்பார்க்கின்றார்கள் எனினும் அவர்கள் தலை மீதுதான் வேதனையின் சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது அல்லாஹ் செவியுறுபவனாகவும் நன்கு இருக்கின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனங்கள் தொன்னூற்றி ஏழு மற்றும் சிலரை அல்லாஹ் புகழவும் செய்கின்றான் அல்லாஹுவையும் இறுதி நம்பிக்கை கொண்ட நாட்டுப்புறத்த அரபிகளில் பலர் இருக்கின்றார்கள்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 மக்காவாசிகள் மதினாவாசிகள் சகீப் கிளையினர் யமன் பஹ்ரைனில் இருந்த பெரும்பாலானவர்கள் மார்க்கத்தில் உறுதி வாய்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள் மூத்த நபித்தோழர்களும் சிறந்த முஸ்லீம்களும் இதில் உள்ளவர்களே ஆதாரம் சஹி புகாரி இப்னு ஹிஷாம்